यस्य जननी नित्यं ீ மாேதை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீஷிமூர் சுசிகேந்திரம் டைபாய் சூத்திருத்தம் முனீந்திரம் ீங்காஷ்யேஷி கிமாத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சனோஸ்மே மாதுச்ச சாாா் லமே மேவிரவிணம் மேவெவ நமோ விதையயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபியோபி பிரானோவ்வாஹம ீஹரிம் பரமானம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வரோகம் நம்மியம் அபோக்ாாநூதி ோ மோட்ச சயத்னீ மு முதே தரிதோத் சதனப்புசா வைராச்சயிரஸ்வராத்தைராஷ கா வைராக்கியம் தத்தி நிர்மலம் ஆச்சாரியர் ஈஸ்வர நமஸ்காரம் குரு நமஸ்காரம் இவைகளை செய்து மங்களத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு சாதன சதுஷ்டயத்தை விளக்குகிறார் சாதன சதுஷ்டய சம்பத்தியை விளக்கி சொல்லுகிறார் சாதன சதுஷ்டயங்கிறது எப்படி கிடைக்கும்ங்கிறதையும் சொன்னார் நமக்கு இருக்கக்கூடிய சமூக பொறுப்புகளை நன்றாக நிறைவேற்றுவதன் மூலமாகவும் நமக்கென்று வகுக்கப்பட்டிருக்கிற தனியான கடமைகளை முறையாக செய்வதனாலும் இறைவனை தியானம் செய்வதாலும் இதன் மூலம் இறைவனை திருப்திப்படுத்துவதாலும் இந்த சாதனங்கள் ஏற்படும் வைராகியாதி சதுஷ்டயம் பிரபவே ஏற்படும் இப்போ வைராக்கியத்தை முதல்ல சொல்கிறார் வைராக்கியம் ரொம்ப முக்கியங்கிறதுனால வைராக்கியத்தை முதல்ல சொல்கிறார் நாலாவது ஸ்லோகம் இதான் பார்த்தோம் இந்த வைராக்கியத்தை பற்றி நேற்றைக்கு பார்க்க வைராக்கியம்னு சொன்னால் எது நிலைச்சிருக்காதோ நிலையில்லாமல் இருக்கிறதோ அது எனக்கு வேண்டாங்கிற எண்ணம் நிலையற்றவைகள் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு பேர் வைராக்கியம்னு பேர் நிலையானது தான் எனக்கு வேணுங்கிற எண்ணத்துக்கு பேர் மூக்ஷுத்வம் அது பின்னால் வரப்போகிறது நிலையற்றது எனக்கு வேண்டாம் ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது பிரம்மாதிஸ்தாவராந்தேஷு பிரம்மா முதல் தாவரம் வரை அதாவது கீழான நிலையிலேருந்து மேலான நிலை வரையிலும் அனுபவிக்கப்படுற சுகம் அதாவது ஒரு ஒரு இடத்துலையும் சுகம் கூடுதல்ங்கிறாங்க இப்போ நம்ம தேசத்திலே நாட்டிலேயே பார்த்தோம் உலகத்திலேயே பார்த்தோம்னா அமெரிக்காவில் சௌகரியங்கள் ஜாஸ்தி ஆஸ்திரேலியா உலகத்திலேயே ஆஸ்திரேலியாவில் சௌகரியங்கள் அதிகம் இப்படிலாம் ஊழல் கிடையாது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சம்திங் எல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லணும் நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட தேவைப்படுறது அந்த ஊர்கள் எல்லாம் கிடையாது அந்த ஊரில் சௌகரியமாக வாழலாம் துக்கம் நிறைஞ்சிருக்கிற உலகங்கள் சுகம் இருக்கிற உலகங்கள் சாதாரணமாக மனுஷன் துக்கத்தை விரும்ப மாட்டான் சுகத்தை தான் விரும்புவான் இன்னும் வசதி இன்னும் சௌகரியம் இன்னும் வசதி இன்னும் சௌகரியம் அதைத்தான் மனுஷனுக்கு விரும்புகிற சுவாவம் அதில் எனக்கு அதில் நமக்கு வேண்டாம் இது எது இருந்தாலும் அனித்தியந்தான் ஒன்று அது நம்மளை விட்டு போயிடும் இல்லாட்டி நாம் அதை விட்டு போகணும் இன்னும் சொல்லப்போனால் அதை நம்மளால் அனுபவிக்க முடியாது நிறைய பேரை பார்க்குறேன் நாற்பது ஐம்பது வயதுக்கு பிறகு பெரிய பங்களா கட்டுறாங்க ஆசையோடு கட்டுறாங்க பங்களாலாம் கட்டி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாம் ப்ளான் பண்ணி கட்டுறாங்க கடைசியில் பார்த்தா அந்த பங்களாவில் நடக்கிறது கூட முடியல வயசான அதாவது நாற்பது ஐம்பது வயதுக்கு அப்புறம் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறோங்கிற நம்பிக்கையில் தானே கட்டுறாங்க இன்னும் ரொம்ப நாளைக்கு நம்ம இருக்க போகிறோங்கிற நம்பிக்கையில் பெருசாக கட்டிட்டு இந்த இடத்துலேருந்து அங்கே போக முடியல அப்புறம் கூட்டுறதுக்கு ஆள் கிடைக்கல பெருக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல அப்படியே வந்தாலும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரே புகார் புகாரோ புகார் அப்போ சுக சாதனங்களை பெருக்கிக்கொள்ள பெருக்கிக்கொள்ள என்னாகிறதுனா துக்கம் அதிகமாகிறது அந்த தோஷம் தெரியிறது அதனால தான் நேற்றைக்கு சொன்னேன் சில பேருக்கு வந்து வேண்டாங்கிற எண்ணம் வந்து அறியாமையினாலே ஏற்படலாம் நிறைய பேருக்கு வேதாந்தம் வேண்டாங்கிறாங்க இல்லையா வேதாந்தம் என்னென்னு தெரிஞ்சால் தானே வேதாந்தம் வேணுமா வேண்டாமான்னு சொல்லணும் வேதாந்தத்தில் வைராக்கியம் வேதாந்தத்தில் வைராக்கியன்னா என்ன அர்த்தம் நான் கிளாஸுக்கு வரமாட்டேன் எனக்கு அது வேண்டாம் அதில் தெளிவாக இருக்காங்க வேதாந்தத்தில் அது மாதிரி இந்த வேதாந்தத்தில் உலகத்தில் வந்து வைராக்கியம் வர்றதுங்கிறது அறியாமையினாலே ஏற்படுற வைராக்கியம்னா என்னன்னு சொன்னால் குழந்தைக்கு வந்து ஒரு குழந்தைக்கிட்ட போய் நம்ம வந்து விளையாட்டு சாமானையும் வச்சுண்டு நிறைய ரூபா கட்ட கட்டு ரூபா கட்டுரூவா நிறைய கட்டுக்கட்டாக ரூபாயும் வச்சுண்டு குழந்தைக்கிட்ட வந்து நீ எதை எடுத்துக்கிறேன்னு கேட்டால் எதை கேட்கும் விளையாட்டு சாமானத்தான் கேட்கும் அந்த பணத்தை கேட்காது ஆனால் அந்த பணத்துக்கு இதை விட விளையாட்டு சாமானும் வாங்க முடியுங்கிற அறிவதுக்கு கிடையாது அதுக்கு தேவை விளையாட்டு சாமானும் அப்போ நம்ம பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய ரூபாயை வேண்டான்னு சொல்கிறது குழந்தை என்ன வைராக்கியம் இவ்வளோ கட்டுக்கட்டாக ரூபாய் வச்சுருக்கேன் ரூபாயில் வைராக்கியம் பாருங்கள் குழந்தைக்குன்னு சொன்னால் என்ன அதுக்கு தெரியலை இந்த பணத்துக்கு இதெல்லாம் வாங்க முடியும்னு தெரியலை அதனால் குழந்தைக்கு அதில் வைராக்கியம் இருக்குது இது அறியாமையினால் ஏற்படுற வைராக்கியம் சில பேர் வேண்டான்னு சொல்கிறது விவரமாக சொல்கிறாங்களா விவரம் இல்லாமல் சொல்கிறாங்களான்னு தெரியாது அப்புறம் சில பேருக்கு தார்காலிகமாக வைராக்கியம் வரும் யாராவது நமக்கு வேண்டவங்கெல்லாம் இறந்து போயிட்டாலோ எதாவது நஷ்டம் ஏற்பட்டாலோ இதாங்க இனிமேல் சாமியார் ஆகிட போகிறேன் அப்படின் தான் அங்கே போய் பார்த்து சாமியாரை பார்த்தப்புறம் தான் தெரியும் வேண்டாம்னு தோணும் சாமியார் ஆகிட போகிறேன் வேண்டாம் இதெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லி தாற்காலிகமாக ஏதோ கொஞ்சம் அறகுறையாக அங்கங்கே படித்ததை வச்சு கேட்டுக்கிட்டு இது பண்ணுற இந்த ஸ்மசான வைராக்கியம்னு பேர் இந்த குழந்தை பிறக்கூட அந்த காலத்தில் சொல்கிறாங்க குழந்த பிறந்த உடனே என்னென்னா நான் இனிமேல் எனக்கு குழந்தையே வேண்டாம் வாங்கணும் அதுக்கப்புறம் அஞ்சு குழந்த பிறந்துடும் ஆனாலும் அதுக்கு பேர் வந்து பிரசூத்திகா வைராக்கியம்னு பேர் அந்த நேரத்துக்கு வைராக்கியம் இருக்குமே தவிர ஸ்மசான வைராக்கியம் பிரசூத்திகா வைராக்கியம்ங்கிறதுலாம் தார்காலிகமான வைராக்கியம் இப்படி வந்து சத் சங்கத்தினால வாழ்க்கையில் கொஞ்சம் நமக்கு அனுபவங்கள்லாம் ஏற்பட்ட பிறகு சத் சங்கத்தினால அனித்யத்தை நாடினால் துக்கம்தான் வரும் எனவே அனித்தியம் சுகம் தரக்கூடியதாக தோன்றினாலும் துக்கம் தரும்னு புரிஞ்சு அது பேர் விஷய தோஷ தரிசனம்னு பேர் விஷய தோஷ தரிசனம் அதில் இருக்கிற குறைபாடுகள்லாம் புரிஞ்சு அதை வேண்டான்னு சொல்றேன் அதை வெறுக்கிறதும் இல்லை விரும்புகிறதும் இல்லை உலகத்தில் எத்தனையோ பொருள் இருந்துட்டு போட்டோம் அதை நான் வந்து என்னோட சந்தோஷத்துக்காக நான் சார்ந்திருக்க மாட்டேன் எத்தனையோ சுக விஷயங்கள் இருக்கட்டும் எனக்கு அது கிடைச்சாதான் சந்தோஷங்கிறது எனக்கு கிடையாது அது சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் துக்கமாக மாறும் அது கிடைக்கிறதுக்கு முன்னால் அது சந்தோஷத்தை கொடுக்கும்னு தோணும் கிடைச்சதுக்கு பிறகு அதில் இருக்கிற துக்கம் தாங்க முடியாது ஆகையினால சாஸ்திரங்கள் சொல்கிறத வச்சும் யுக்தினாலேயும் எதை அடையிறோம் எந்த சுகமும் துக்கமாக தான் மாறுகிறது அப்படிங்கிற யுக்தி எல்லோரும் நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் இதெல்லாம் கொண்டு வேண்டாங்கிற அந்த எண்ணத்துக்கு பேர் வைராக்கியம் இது ஒரு எண்ணம் பலமாக இருக்கணும் எப்படி காக்கையினுடைய மலமானது மேலே பட்டால் உடனே அதை தூய்மைப்படுத்திக்கிறோமோ அது மாதிரி அந்த மாதிரி சாதனங்கள்லாம் வந்தால் வேண்டான்னு சொல்லி நீக்கிவிடுது ஆக எச்சைவ காக்கவிஷ்டாயம் வைராக்கியம் பிரம்மாதிஸ்தராந்தேஷு அணு வைராக்கியம் அணு வைராக்கியம் பற்ற தன்மை நட்சம் பிரம்ம பதவி முதல் கீழ்பதவி வரை உள்ள இன்பங்களில் விஷயேஷுனா இன்பங்களில் இன்பப் பொருள்களில் இன்பப்பொருள்களை அதெல்லாம் அந்த இன்பப் பொருள்களெல்லாம் அந்த அணுங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அதெல்லாம் அனித்தியமாக இருப்பதால் அனித்தியமாக இருப்பதால் அவைகளில் பற்றற்ற தன்மை அவைகளில் பற்றற்ற தன்மை பிரம்மாதிஸ்தாவராந்தேஷு விஷயேஷு விஷயேஷுக்கு விசேஷனம் விஷயேஷுங்கிறதுக்கு அடைமொழிதான் பிரம்மாதிஸ்தாவராந்தேஷு விஷயேஷ்வனு வைராக்கியம் அதை சொல்கிறார் அது அடுத்த வரையிலேயும் சொல்கிறார் எப்படி காக்கையினுடைய மலத்தில் நமக்கு புத்தி இருக்கோ அப்படி தத் ஹி நிர்மலம் தத்து வைராக்கியம் ஹி நிர்மலம் அந்த வைராக்கியம் என்றோ மாசற்ற வைராக்கியம் குற்றமற்ற வைராக்கியம் முழுமையான வைராக்கியங்கிறார் அரகுர வைராக்கியம் ஆபத்து ஆக அரகுர வைராக்கியம் இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை அது சத்சங்கத்தினால இருந்து வைராக்கியம் திருடப்படணும் ஆகையினால் அந்த தத்து வைராக்கியம் ஹி நிர்மலம் அந்த வைராக்கியம் தூய்மையானது தூய்மையானதுன்னா முழுமையானது அறகுறை இல்லை சுத்தமான வைராக்கியம் நம்ம வாந்தி எடுத்த பொருளே சில அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறாங்க நாய் மாதிரி நான் ஆயிட்டேனே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் புஸ்தகத்தில் பெரியவங்கள்லாம் இந்த நாய் மாதிரி தன்னை சொன்ன நாயர் கடையாய் கிடந்த அடியே இருக்குது நாயை ஒரு பொருளாக்கி நாய் சிலிகை ஏற்றுவித்து இந்த நாய் உதாரணம் ஏன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால் நாய் வாந்தி எடுத்ததை திரும்பவும் சாப்பிடுமா அது மாதிரி நம்மளும் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டதெல்லாம் திரும்பவும் எடுத்து அது வேண்டாம் இது வேண்டான்னு சொல்லி ஒரு சமயத்தில் வைராக்கியத்தில் விட்டுருப்போம் அப்புறம் என்னாகும் கொஞ்ச நாள் ஆனவுடனே எல்லாம் மறந்து போய்டும் ஆனால் அதனால் என்ன பண்ணுவோம்னா பழையபடியும் அது சுகம் தரும்னு நினச்சி ஏமாந்து அதை திரும்பவும் சுவீகரிச்சுப்போம் பழையபடியும் துக்கம் வரும் பழையபடியும் இது பட்டும் டைவர்ஸ் பண்ணுறது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இது சரி வரலேன்னு கல்யாணம் விடுறது அப்புறம் பார்த்தா இன்னொரு கல்யாணம் அதுவும் அதே தகராறு அப்படி ஆகிடுறது பாருங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படி ஆகிறது டைவர்ஸ் பண்ணுறோம் திரும்ப பண்ணுறோம் திரும்ப அதுலேயும் பிரச்சனை வருது ஆக விட்டாச்சுன்னா ஒரேடியாக விடணும் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் கொஞ்சம் கடினம்தான் அது பக் பக்குவப்படணும் அதை தான் சொல்கிறார் வைராக்கியம் பூர்ணமாக இருக்கணும் வைராக்கியம் அறகுறையாக இருக்கக்கூடாது வைராக்கியம் பூர்ணமாக இருந்தால் தான் மோக்ம் சித்திக்கும் வைராக்கியம் பூர்ணமாக இல்லைன்னா மோக்ஷம் சித்திக்காது வைராக்கியங்கிறது தான் பத்தியம் ஞானந்தான் மருந்து இந்த சம்சாரங்கிற ரோகத்துக்கு வைராக்கியங்கிறது பத்தியம் ஞானந்தான் மருந்து ஆகையினால வைராக்கியம் தத்தி நிர்மலம் சரி இனி இந்த வைராக்கியத்துக்கு காரணம் விவேகத்தை சொல்கிறார் முதல்ல வைராக்கியத்தை சொல்லிவிட்டார் இப்போ விவேகத்தை சொல்ல போகிறார் படிக்கலாம் நித்யமாத்மஸ்வரூபம் ஹி திருஷ்யம் தத்விபரீதகம் ஏவம் யோ நிச்சய சமயக்கு மஸ்வம் திபரீத்தம் நய்னம் விவேக்கம்னு சொன்னால் பகுத்தறிவு ஆங்கிலத்தில் டிஸ்கிரிமினேஷனுங்கிறாங்க ஆனால் அந்த டிஸ்கிரிமினேஷனுங்கிறது சிலர் நெகட்டிவாகவும் அர்த்தம் பண்ணிவிடுறாங்க காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அந்த அர்த்தத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அப்படிப்பட்ட அர்த்தம் இல்லை இங்கே பிரித்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம் விவிச்சிய ஜானாத்தி இது விவேகா விவிச்சிய ஜனாத்தி இது விவேகா பிரித்து தெரிஞ்சிக்கிறதுக்கு பேர் விவேகம்னு பேர் ஜானாத்தி இது ஜானம் விவிச்சிய ஜானாத்தி இது விவேகா தெரிஞ்சிக்கிறதுங்கிறதுக்கு பேர் ஞானம் பிரித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் விவேகம் அறிவு பகுத்தறிவு அறிவு பகுத்தறிவு என்ன பகுத்தறிவுன்னா ஏற்கனவே நம்ம சொன்னது தான் ஞாபகப்படுத்துகிறோம் ஸ்லோகத்தில் இப்போ தான் ஆர்டரில் வர்றது முதல்ல வைராக்கியத்தை சொல்லிவிட்டார் வைராக்கியத்துக்கு காரணம் விவேக்கம் விவேகம் வரணும்னா நம்ம கடமைகளை செய்து கடவுளை தியானம் பண்ணி கடவுள் சம்பந்தத்தோடு இருந்தால் தான் நமக்கு விவேகம் வரும் அந்த புண்ணியத்தினால்தான் விவேக்கம் வரும் நிறைய புண்ணிய காரியம் பண்ணினாத்தான் நமக்கு விவேக்கம் வரும் புண்ணிய காரியங்களை செய்யணும் சத்சங்கமும் வேணும் ரெண்டும் இருந்ததுன்னு சொன்னால் விவேகம் நன்றாக ஏற்படும் விவேகத்துக்கு லக்ஷணம் சொல்கிறார் முதல் வரியில் பாருங்கள் ஆத்மஸ்வரூபம் நித்யம் ஆத்மஸ்வரூபம் நித்யம் ஆத்மா ஒன்று நிலையானது இங்கே ஆத்மானால் ஞாபகம் வச்சுக்கணும் ஆத்மா கடவுள் எல்லாம் ஒன்று தான் பரமாத்மா ஜீவாத்மாலாம் சேர்த்து தான் இந்த ஒரு ஒரே அர்த்தத்தில் தான் சொல்றேன் ஏன்னா ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற இல்லைங்கிறதான் நம்ம சித்தாந்தம் ஜீவோ பிரம்மைவ நாபரகா ஆஹ ஆத்மஸ்வரூபம் நித்யம் ஆத்மஸ்வரூபம் நித்யம் அது எப்பவும் இருக்கும் திருஷ்யம் தத் விபரீதகம் ஹீங்கிறது வந்து சாஸ்திரத்தினால நிச்சயம் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஆத்மா ஒன்று தான் நிலையானது ஏன்னா நம்ம அனுபவத்தில் பார்த்தோமானா எதுவுமே நிலையில்லாததாகத்தான் தோணும் நல்ல விசாரம் பண்ண ஆரம்பித்தோம்னா எதுவுமே நிலையற்றது அப்படின்னு த தெரியும் தமிழில் பாட்டுருக்கு தமக்கு ஆன நிலை பொருளோனே அருணகிரிநாதர் பாடியிருக்கார் உம்பர்தரு தேனுமணி கசிவாகிங்கிற விநாயகர் பாட்டில் சொல்கிறார் கடவுளை சொல்கிறார் அன்பரதமக்கு ஆன நிலை பொருளோனே நிலையான பொருள் ஆண்டவன்தான் ஆத்மாதான் இங்கே நீங்கள் போட்டுக்கணும் அதில் இல்லாதது திரஷ்டு ஆத்மஸ்வரூபம் நித்தியம் அனைத்தையும் காண்கின்ற ஆன்மா நித்தியமானது அனைத்தையும் காண்கின்ற ஆன்மா நிலையானது காணப்படுகின்ற அதற்கு மாறான காணப்படுகின்ற அனைத்தும் நிலையற்றது தத்து விபரீதகம் திருஷ்யம் அதற்குன்னு அர்த்தம் விபரீதகம்னா மாறானதுன்னு அர்த்தம் அதற்கு மாறானது எது திருஷ்யம் திருஷ்யம்னா எது காணப்படுவது பார்க்கப்படுவது அனுபவிக்கப்படுவது தாய்மான் ஒரு ஒரு வாரி இது இருக்குது உணர்த்தும் உனை நாடாது உணர்ந்தவையே நாடி இனக்குறும் என் ஏழமை என்னே பராபரமே எல்லாத்தையும் உணர்த்துகிற உன்னை நாடாம இந்த உணர்த்தக்கூடிய பொருளையே நாடி நான் ஏழையாக இருக்கேன்னு நிம்மதி இருக்கேன்னு அர்த்தம் எல்லாம் கடவுள்கிட்ட விளையாட்டு சாமான தான் அம்மாட்ட விளையாட்டு சாமான வாங்கி அம்மாவை மறக்கிற மாதிரி உலகத்தில் எல்லா பொருளையும் அனுபவித்து கடவுளை மறந்துடுறோம் நீங்கள் ஆத்மா கடவுள் ரெண்டையும் ஒன்றாவே சொல்லிட்டு வரேன் கவனமாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆ கடவுள் ஒருவரே நிலையானவர் அப்படின்னு சொல்லலாம் ஆத்மா ஒன்றே நிலையானதுன்னு சொல்லலாம் ஆத்மா வேற கடவுள் வேற கிடையாது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஞானம் முதல் இந்த விவேக்கம் முதலே ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா அவன் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆத்மா நிலையானதுன்னு அவன் கேள்விப்பட்டிருக்கான் கேள்வி ஜானம் இங்கிலீஷில் செகண்டரி நாலேஜும்பாங்க ஆபாத்த ஜானம் சம்ஸ்கிருதத்துலேயும் ஆபாத்தியம் பிரம்மன் நித்தியம் அல்லது ஆத்மா நித்தியம்ங்கிறது வந்து ஆபாத்த ஜானம் இதெல்லாம் அனித்யங்கிறது அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறான் விசாரம் பண்ணி ஸ்ருதி யுக்தி அனுபவத்தினால அனித்யங்கிறது புரியுறது இந்த உடம்பு அனித்யம்னு புரிகிறது மனசும் மாறிகின்றே இருக்குது அனித்யம்னு புரிகிறது எல்லாம் பிரபஞ்சத்தில் எல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்கிறது தெரிகிறது அனித்தியம்னு புரியுறது ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறோம் நென்சன் இருக்கோம் நமக்கே தெரியுது கொஞ்ச நாளில் நம்ம உடம்பு போயிட போகிறது தெரியுது ரிலேஷன்ஷிப் அனித்தியம் பொருள் அனித்தியம் ஆக தத் விபரீதகம் திருஷ்யம் இவர் சொல்கிற விதம் இப்படி இருக்குது அதனால் இப்படி போட்டுக்கணும் காண்கின்ற ஆத்மா நித்தியமானது காணப்படுகின்ற அனைத்தும் அதற்கு மாறானது காண்கின்ற ஆத்மா நித்தியமானது காணப்படுகின்ற அனைத்தும் அதற்கு மாறானது ஏவம் யகா நிச்சய ஏவம் யா நிச்சய இவ்வாறு யாதொரு நிச்சயம் செய்யப்படுகிறதோ காண்கின்ற ஆன்மாவே நிலையானது காணப்படுகின்ற அனைத்தும் அதற்கு மாறானது என்கின்ற யாதொரு நிச்சயமோ ஏவம் யா நிச்சய சா வஸ்துனா சமயக் விவேகா அதுவே வஸ்துவை பற்றி பொருளை பற்றிய நல்ல விவேக்கமாகும் சிறந்த விவேகமாகும் முழுமையான விவேகமாகும் சில பேருக்கு விவேகம் இல்லாமலேயே வைராக்கியம் இருக்கலாம் விவேகம்னு சொல்ல தெரியாது ஏதோ ஜென்மாந்திர சம்ஸ்காரத்தில் கைவலை நவநியத்தில் சொல்கிறோம் இல்லையா நூத்தன விவேக்கி உள்ளம் நுழையாது நுழையும் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே மாதிரி இங்கேயும் என்ன புரிஞ்சுக்கணும்னா சஹா விவேகா சஹா வஸ்துனா சமியக் விவேகா அதுவே பொருளை பற்றிய நல்ல விவேகமாகும் இவ்வாறு யாதொரு முடிவு தீர்மானம் செய்யப்படுகிறதோ அதுவே பொருளை பற்றிய தெளிந்த விவேகமாகும் பகுத்தறிவாகும் வைனா என்ன அர்த்தம் பிரசித்தம் அதுதான் சாஸ்திரங்களில் பிரசித்தமாக சொல்லப்படுகிறது நித்தியா நித்திய வஸ்து விவேகம்னு சொன்னால் இதுதான் நித்திய வஸ்து ஏக்கம் பிரம்மை தத்வெத்திர்த்தம் சர்வம் அனித்யம் அயமேவ நித்தியநித்ய வஸ்து விவேகாங்கிறது தத்துவபோதம் இந்த புஸ்தத்தில் இப்படி போட்டிருக்கு நித்தியவஸ்து ஏக்கம் பிரம்மை தத்வெத்திரிகம் சர்வம் அயமேவ நித்தியா நித்திய வஸ்து விவேகான்னு தத்வோதத்தில் படிச்சிருப்போம் படிச்சுருக்கோம்னு சொல்லணும் அது மாதிரி இங்கே என்னதுன்னா நித்தியமாத்மஸ்வரூபம் ஹி திருஷ்யம் தத்விபரீதகம் ஏவம்யோ நிச்சயசமயக்கு விவேகோ வஸ்தவை அதுவன்றோ விவேகம் அதுவன்றோ நல்ல விவேகம் அப்படி சொல்கிறார் அதுவல்லவோ சரியான விவேகம் இங்கே ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது என்னது திரஷ்டா நித்யா திருஷ்யம் அனித்யம் திரஷ்டா நித்தியா திருஷ்யம் அனித்யம் பிரசன் பண்ணுற விதம் தான் காண்பவன் நிலையானவன் காணப்படுவது நிலையற்றது காண்பவன் மாறாதவன் காணப்படுவது மாறுவது மாறுவது நிலையற்றது ஆண்பவன் யார் ஆஹா அனாத்மா அனித்யம் ஆத்மா நித்யம் இது திருடமாகணும் இது திருடமாகணம்னா என்ன பண்ணணும் ஏற்கனவே சொல்லிட்டோம் சுவவர்ணாசிரம தர்மேன தபசா ஹரிதோஷனாத் பிரபவேத் பும் சாதனம் பும்சாம் சாதனம் பிரபவேத் பும்சாம் வைராகியாதி சதுஷ்டயம் மூணாவது ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும் இனி சமம் தமத்துக்கெல்லாம் லக்ஷணம் சொல்ல போகிறார் மூணு ஸ்லோகத்திலேயே சமாதிஷட்கசம்பத்திக்கு லக்ஷணம் சொல்லிட போறர் படிக்கலாம் சதைவாசனாத் சமோயமிதிவத்தீனீயத்தை சதை வாசனத்தியமயமிதிவத்தீனீயே இந்தவிவேக வைராக்கியத்தைக் காப்பாற்றணும்னு சொன்ன சில சாதனங்களை பண்ணிகிட்டே இருக்கணும் ஜாகிரதையாக காப்பாற்றிக்கின்றே இருக்கணும் வைராக்கியங்கிறது ஒரு விறத்தி விவேகாங்கிறது ஒரு விறத்தி விவேகத்தினால் வைராக்கியம் ஏற்படுகிறது இப்போ சொல்கிறது என்னது ஷமம் தமம் ஷம தமஹா உபரத்திஹி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இந்த ஆறும் சேர்ந்து ஒரு குணம் ஒரு பண்பு இது இருந்தாதான் விவேக வைராகிய முமுட்சுத்துவமெல்லாம் இருக்கும் ஆகையினால் இதை எப்பவும் கவனமாக பார்த்து பண்ணி வச்சுருக்கணும் என்னது ஒரு ஒரு கோணத்தில் சொல்லுகிறார்கள் சமகான சாதாரண மனோநிகிரகா எண்ணங்களை கட்டுப்படுத்துதல் எண்ணங்களை என்ன நம்ம உலகத்தில் வாழ்ந்திருக்கோம் அதெல்லாம் விட்டுத்தான் வேதாந்தத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம் ஆனால் என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப அந்த உலகத்துக்குள்ளே பழபடியும் போகணுங்கிற அந்த எண்ணம் வரும் அபியாசம் விடாது ஆகையினால் என்ன சொல்கிறார் வாசனா தியாக ஷமஹா வாசனாத்தியாக ஷமஹா வாசனையை தியாகம் பண்ணுறதுக்கு பேர் தான் ஷமம் கைவள்ள நவனியத்தில் என்ன சொல்லியிருக்கு சமம் அகக்கரண தண்டம் அதை வந்து தண்டனை கொடுக்குறது தண்டனைன்னு அதுக்கு அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறது இவ்வளோ தான் அது உனக்கு மேலே கிடையாது அப்படின்னு நம்ம முயற்சியினால அதை கட்டுப்படுத்துறது மனசை நம்ம வசப்படுத்துறது மனம் சொன்னபடி நம்ம கேட்கக்கூடாது நம்ம சொன்னபடி மனசை கேட்கும்படி பண்ணுறது அதான் அளவான எண்ணங்கள் தரமான எண்ணங்கள் முறைப்படுத்தப்பட்ட எண்ணங்கள் அப்படிலாம் சொல்லுவோம் எண்ணங்களை ரொம்ப ஜாகிரதையாக கையாளணும் இங்கே என்ன சொல்கிறார் வாசனா தியாக சமஹா வாசனை இருந்துகிட்டே இருக்கும் மண்ணெண்ண வாசனை மாதிரி பூண்டு வாசனை மாதிரி பூண்டில் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாலும் அந்த பாத்திரத்தில் அந்த வாசனை வருமா வராதா சில சில சமயம் நம்மளுடைய அனுபவம் என்னென்னு கேட்டால் நம்ம வெங்காயம் சாப்பிட மாட்டோம் வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டோம் இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நறுக்கின கத்தியிலேயே காய வெட்டியிருப்பாங்க வெங்காயம் பூண்டு நறுக்கின கத்தியிலையே காய வெட்டியிருப்பாங்க அந்த காயில் வந்து அந்த வாசனை வரும் வெங்காய வாசனை வர்றதுன்னு இல்லையே அப்படின்னா இல்லை இல்லை வெங்காயம் அந்த கத்தியில் அந்த வாசனை ஒட்டின்னு இருக்கு கத்திய சரியாக கழுவலை சில சமயம் கழுவினாலும் போக அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்குது அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது ஒருத்தர் என்ன பண்ணான்னா பூண்டு இருக்குது இல்லையா அந்த பூண்டை என்ன பண்ணினான்னா அது பச்சைக்கல் பூரம் பொங்குமோ எல்லா வாசனை சாமான்லாம் எடுத்து அதெல்லாம் நல்லா அரைச்சு அதை பூசினானு எதை பூண்டை அப்புறம் வந்து கஸ்தூரி இருக்கு இல்லையா கஸ்தூரி குங்குமம் கஸ்தூரி அது ஒரு கஸ்தூரி வச்சுக்கிறது அந்த கஸ்தூரியை அதுக்கு டிட்டான அது ஒரு வாசனை பொருள் அப்புறம் வந்து ஒரு பன்னெண்டு தங்கக் குடத்தில் சொல்றதோ சொல்கிறோம் அழவாக சொல்றோம் பன்னெண்டு தங்கக் குடத்தில் எல்லாம் வாசனை பொருள்லாம் போட்டு மந்திரமெல்லாம் ஜபம் பண்ணி அந்த பூண்டுக்கு அபிஷேகம் பண்ணாங்க பூண்டுக்கு அபிஷேகம் அபிஷேகம் பண்ணினத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து சரி இவ்வளோ பண்ணியாச்சு சொல்லிவிட்டு அந்த பூண்டை எடுத்து மோந்து பார்த்தா வாசனை அப்படியே இருக்கு ஓகவே நே அப்படி சொல்கிறது உண்டு கற்பூர தூலி ரச்சிதா லவாலஹா கஸ்தூரிக்கா குங்குமலிப்த தேகா பரிஷிச்சியமான நிஜம் குணம் முஞ்சதினோ பலாண்டு ஸ்லோகம் அது மாதிரி இந்த வாசனை வந்து விடமாட்டேங்கிறது சுவாமி எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த காஃபி வாசனை விடமாட்டேங்கிறது எத்தனை வாசனை இருக்கு அதனால் வாசனைக்கு லட்சணம் சொன்னார் வித்யாரண்ய சுவாமிகள் திருடபாவனையா தியக்த பூர்வாபர விசாரணம் எதாதானம் பதார்த்தஸ்ய வாசனாசா பிரகீர்த்திதா திருட பாவனையாத்திய பூர்வாபர விசாரணம் வந்து இனிப்பை சாப்பிட்டு நிறைய கஷ்டப்பட்டாச்சு டாக்டர்ட்டெல்லாம் போயிட்டு வந்தாச்சு ஆனாலும் என்ன ஆகிறதுன்னா இன்னொருத்தர் வந்து கொடுக்குற இது வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண சக்கர பொங்கல் ஒன்றும் பண்ணார் அப்படின்னு ஒன்றும் பண்ணாட்ட வேண்டாமே வேண்டாமே சொல்லலாம் இல்லையோ பரவாயில்ல பிரசாதத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடு பரவாயில்லை ஒன்றும் பண்ணாது நிஜமாகவே ஒன்றும் பண்ணாங்க அப்பறம் திரும்பவும் அந்த பதார்த்தத்தை எடுக்கிறோம் பாருங்க ஏற்கனவே பண்ணியிருக்கோம் சாப்பிட்ருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அதெல்லாம் மறந்து போயிடுமா ஏற்கனவே கஷ்டப்பட்டதெல்லாம் மறந்து போயிடுமா திரும்பவும் அதை எடுத்து அனுபவிக்கணும்னு தோகணுமா அந்த சமயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக நம்ம முயற்சியை பயன்படுத்தி விடணுமா அதுக்கு பெரிதான் ஷமஹம் சதா ஏவ ரொம்ப எப்பவும் ஜாகிரதையாக இருக்கணும் சதா ஏவ வாசனா தியாக ஏவ ஷமக வாசனையை தியாகம் பண்ணுறது தான் ஷமகா ஹேபிட்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ஹேபிட்டெல்லாம் பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் விடணும் அதை வந்து விட்டே ஆகணுங்கிற வாசனத்தியாக ஷமாக அயம் ஷமாக அயம் வாசனாத்தியாக சம இப்திதா அயம் வாசனாத்தியாக சம இஷித்த இந்த வாசனாத்தியாகந்தான் சமம் என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறது சதாஎவன் சதா ஏவன்னு நடத்தும் எப்போவும் நான் நேற்றுக்கு வாசனா தியாகம் பண்ணினேன் இன்றைக்கி பண்ணலேன்னு சொல்லக்கூடாது வேதாந்தம் படிக்கிறவன் இப்போல்லாம் நம்ம ஏதோ ஒரு கிளாஸ் வச்சுன் இருக்கோம் அப்போல்லாம் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கிளாஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும் அங்கெல்லாம் பழைய காலத்துலெல்லாம் வகுப்பு நடந்துகிட்டே இருக்கும் தியானம் நடந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு பாடம் நடந்துகிட்டே தான் இருக்கும் அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறது நம்ம இது நடுவு நடுவில் படிக்கிறது என்ன என்ன ஒரு மாதிரி ப்ரோக்ராம் இது நான் தெரிஞ்சு வச்சுக்கணும் சதைவாசனா தியாகா சமோயமிதி சப்திதா ஆகா எண்ணங்கள் பழைய வாசனைகளை தியாகம் செய்வதே சமம் என்று சொல்லப்படுகிறது திரும்ப திரும்ப அங்கே போகும் மனசு பழையபடியும் அதே போகும் அந்த புல நின்பத்தையே அனுபவிக்கணும்னு போகும் இப்போ மனசை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது அந்த கீதையில் பகவான் சொன்னார் இல்லையா சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராணகர்மாணி சாப்பரே ஆத்மசம்யமயோகா ஜுவதி ஞான தீபித்தே ஞான தீபித்தே இருக்கணும் நாலாவது அத்தியாயத்தில் இருக்கு அதுதான் ஷமஹா ஆத்மசம்யமய ய ய்யம்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் தான் சமஹான்னு பேர் அடுத்தது தமஹா ரெண்டாவது வரி பாஹ்யவத்தின்னு அந்த பாஹ்ய விறத்தினாம்னு பிரிச்சு இருக்குது சம்ஸ்கிருதத்தில் தமிழ் இப்படி இருக்குது சேர்த்து இருக்கு பாஹ்ய விற்தினாம் பாஹ்யவத்தினாம் நிகிரகா தம இத்தி ஸ்ரோத்ரத்வகாதீனாம் காது மெய்வாய் கண் மூக்கு செவி அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து இந்திரிய நிகிரகம்னு அர்த்தம் அதை வந்து அவர் போடுற பாஹ்ய விற்பி நாம் இந்த கண்ணு எங்கேயாவது பார்த்துடே இருக்குது காது கேட்டுண்டே இருக்குது இது யாவது ஆக இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது இந்திரியங்களெல்லாம் நிகிரகம் பண்ணுறது தமகா புலனிடக்கம்னு அர்த்தம் ஒன்று ரொம்ப தொந்தரவு பண்ணினா இந்த மாதிரி ஆசிரமத்துக்குள்ளே வந்துவிடுறது ஆசிரமத்துக்குள்ளே வந்தால் வேறு எதுவும் கிடையாது நீங்களாக க்ரியேட் பண்ணிட்டால் தான் உண்டு கையில் செல்ஃபோன் ஒன்று இருந்தால் போகிறோம் சர்வசம்சாரத்தையும் உண்டு பண்ணிவிடலாம் இந்த கையில் இந்த ஃபோன் ஒன்று இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கிட்ட முடிஞ்ச உடனே வகுப்பு முடிஞ்ச உடனே திரும்ப ஆன் பண்ணி யாரெல்லாம் பண்ணியிருக்கா எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் அப்புறம் அது வரிசையான விஷயங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா அபரோக்ஷானுபூதி கிளாஸோட செல் மறந்துபடு அதுதான் இது எப்படியாவது ஆசிரமத்துக்குள்ளே எதுவும் வரப்படாதுன்னு நினைச்சோம்னா இப்போ கையிலே தூண்டு தூக்கி வந்துவிடலாமே முந்தியெல்லாம் அப்படி இல்லையே அப்படி ஒரு பொருள் கிடையாது இப்போ அப்படி இல்லை எல்லாம் கையில் தூக்கிகிட்டு வந்துவிடாது ஆசிரமத்துக்குள்ள டிவி இல்லை நியூஸ் பேப்பர் இல்லை எல்லாத்தையும் தடுத்துட்டோம்னு நம்ம நினச்சிகிட்டு இருக்கோம் ஆளுக்கு மூணு ஃபோன் இருக்கே போகிறதா ஒரு ஃபோன் இருந்தாலே போருமே அது கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது நிக்கிரக பாஹ்ய விரத்தினாம் தமயித்தியபிதீயத்தே பாஹ்யவத்தினாம் நிகிரக பாஹ்யவத்தினாம் இஸ் ஈக்குவல் டு இந்திரியானாம் ஞானேந்திரியானாம் கர்மேந்திரியானாம் கர்மேந்திரியானாம் நிகிரகா நிகிரஹன கட்டுப்படுத்துறது அதை இஷ் இஷ்டத்துக்கு விடுறதில்லை பார்ப்பான் அகத்துளே பார்ப்பசு ஐந்துள மேய்ப்பாரும் தெரிவன மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசுஐந்தும் பாலாய் சொரியுமே அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர் அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை அஞ்சும் அடக்கும் அச்சேதனமாம் வென்றுட்டு அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே இந்திரியங்களையெல்லாம் நிகிரகம் பண்ணுறதுங்கிறது இப்படி சொல்லியிருக்கு பார்ப்பான் நகத்துளே பார்ப்பசு ஐந்துளன்னா என்ன அர்த்தம் அஞ்சு ஞானேந்திரியம் இருக்குது மேய்ப்பாறும் இன்றியே பள்ளிக்கூடத்துக்கு காலேஜ் பையன் மாதிரி மேய்ப்பாறும் இன்றியே வெறித்து திரிவன மேய்க்கிறதுக்கு ஆள்ல்லையா உள்ள அது கண்டபடியெல்லாம் சுத்துகிறதாம் ஒழுங்காக சுற்றுறது இல்லை மெய்ப்பாறமின்றியே வெறித்து திரிவன மெய்ப்பாரும் உண்டாய் மேய்ப்பார் வரணும் அதுக்கும் வெறி அடங்கணுமா வெறியும் அடங்கினால் மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய் சொரீ பார்ப்பான்னா பார்ப்பா ஜீவாத்மா இந்த ஜீவாத்மாக கிட்ட அஞ்சு பசுமாடு இருக்குது அஞ்சு ஞானேந்திரியங்கள் இருக்குது அது கண்ட்ரோல் இல்லாமல் அலையிறது தரிகட்டு திரிகிறது அதை ஒழுங்குபடுத்தி அது கட்டுப்பட்டுதுன்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப நமக்கு மனசுக்கு நமக்கு ஜீவனுக்கு அனுகூலத்தை பண்ணும் அப்படிங்கிறது கருத்து ஆக நிறியவத்தீனம் தம நஷ்டசம்பு அஹ் ஷமாக தமாக அது சொல்ல படிக்கலாம் விஷய வரமோ பரதிர் ச சகனுமே பரா வீ பரமோ பரனுஷாசா உபரதிக்கு லக்ஷணம் உபரதி ஏற்கனவே நிறைய இந்த சொற்கள்லாம் பழக்கம் என்ன அறிமுகப்படுத்தலை ஷமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம்னு அறிமுகப்படுத்தி அதுக்கு விளக்கம் சொல்லலை என்ன சொன்னார் வைராகியாதி சதுஷ்டயம்னு சொன்னார் அப்புறம் வைராக்கியம் வந்து வைராக்கியத்தோட ஸ்வரூபம்னு அப்புறம் விவேகத்தோட ஸ்வரூபம் அப்புறம் அடுத்தது ஷமஹா தமஹா அதனுடைய லக்ஷணம் சொல்கிறார் சம லட்சணம் பார்த்தாச்சு தம லக்ஷணம் பார்த்தாச்சு இந்திரிய நிகிரகம் உபகாரகம் மனோநிகிரகம் இந்திரிய உபகாரகம் இது அதுக்கு சப்போர்ட் அது இதுக்கு சப்போர்ட் அன்னியொன்னு ஆசிரியம் மனசு கட்டுப்பட்டால் இந்திரியங்கள் கட்டுப்படும் இந்திரியங்களை கட்டுப்படுத்தினா மனசு கட்டுப்படும் இப்படி ஒன்று ஒன்று சேர்ந்துருக்கு கர்மயோகத்தினால விவேகம் விவேகத்தினால வைராக்கியம் வைராக்கியம் திருடப்படப்பட விவேகம் சரியாக இருக்குங்கிற அர்த்தம் தெரியும் ஆக வைராக்கியத்தை திருடப்படுத்துறதுக்கு இதெல்லாம் தேவை உபரத்தின்னா என்ன அர்த்தம் சொல்கிறார் விஷயேப்பியா பராவருத்தி பரமா உபரதி சா இந்த தத்தி நிர்மலம் வைராக்கியம் இதெல்லவோ தூய்மையான வைராக்கியம் அப்படின்னார் அதே மாதிரி சம்மியக் விவேகான்னு போட்டார் சமியக் விவேகா நம்ம சாதாரணமாக என்ன சொல்கிறோம் சாதன சதுஷ்டைய சம்பத்திங்கிறோம் சாதன சதுஷ்டையை சம்பத்தின்னா என்ன அர்த்தம் சம்பத்தின்னா ரிச்சுன்னு அர்த்தம் இது ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம் இதிலலாம் ரிசர்வேஷன் கிடையாது இதெல்லாம் வந்து இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு மத ரீதியாக வருது இந்த மதத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மத இடஒதுக்கீடு வேணுங்கிறாங்க அப்புறம் கடைசியில் இடமே இருக்க போகிறது இல்லை அப்புறம் இங்கே எல்லாத்துலேயும் ரிசர்வேஷன் கேட்குறாங்க அது மாதிரி சுவாமிஜி எனக்கு வந்து ஃபுல்லாக இல்லை எங்களுக்கு வந்து உங்களை மாதிரிலாம் நாங்கள் இல்லை எங்களுக்கு குறைச்சலாக இருக்குது அப்படின்னு இது இருந்தாலும் இதில் காம்ப்ரமைஸே கிடையாது சாதன சதுஷ்டைய சம்பத்திகி சம்பத்திகினா அர்த்தம் பூர்ணமாக இருக்கணும் சம்பத்துன்னு சொல்கிறோம் இல்லையா அது ஒரு செல்வம் சாதன சதுஷ்டைய சம்பத்துங்கிறது ஒரு செல்வம் இந்த பண்பு செல்வம் இந்த சாதன சதுஷ்டயங்கிற இந்த பண்பு செல்வம் அமானித்வாதி தனம் குணதனம்னு பேர் குணதனம் இந்த மாதிரி குணங்கள் தான் நமக்கு தனம் இதுதான் நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல தனம் மற்ற தனங்கள்லாம் சுகத்தை கொடுக்கக்கூடிய தனம் அல்ல இந்த தனம்தான் சுகத்தை கொடுக்கக்கூடிய தனம் பரமா உபரத்திஹி மேலான உபரத்திங்கிறார் என்னதுன்னா விஷயப்பியா பராவருத்திஹி விஷயங்களில் இருந்து விலகி போகிறது விஷயப்பியா பராவருத்தி பராவத்திகினா நிவத்திகின்னு அர்த்தம் நிவத்திஹி அது அனித்யங்கிற தோஷம் தெரிஞ்சதுனால விஷயங்களில் இருந்து நிவிறி பராவருத்திஹி இஸ் எல்லாத்தையும் விட்டுவிடுறது இங்கேயா போய்டுறது சாஸ்திர அது சொல்கிறாங்களே காட்டுக்கு போனாலும் விடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா எல்லாத்தையும் விட்டு விலகிடு செல்ஃபோனை இப்படி மூணு சுற்று இப்படி மூணு சுத்து சுற்றி தூக்கி எறிஞ்சிடு அப்புறம் வந்து சகல தோஷமும் போச்சு அப்படின்னு சொல்லி கோட்டு எல்லாவற்றையும் விட்டுடு அது வந்து சன்னியாச புத்தியை சொல்கிறார் விஷயப்பா பராவத்திஹி நிவத்தி அதுதான் பரமா உபரத்திஹி இதுக்கு அர்த்தம் என்னென்னா சர்வகர்ம சன்னியாசா பொருளும் வேண்டாம் செயலும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் செயலும் வேண்டாம் நான் வேதாந்த சிரவண வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தா நம்மெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பண்ணின்னு இருக்கோம் அது தெரிஞ்சுக்கணும் அதாவது இன்ப பொருள்களையும் துறக்கிறோம் அதை அடையறத்துக்கான செயல்களையும் துறக்கிறோம் சசாதன சந்நியாச சுகத்துக்கான சாதனங்களே எல்லாத்தையும் விட்டுடுறோம் பரமா உபரத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் மேலான உபரத்தி உபரத்தின்னா சாதாரணமாக அர்த்தம் சந்நியாசம் சந்யாசம்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் விட்டுடுது கலைப்பட்டார் தீரத்துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றவர் எல்லாத்தையும் விட்டுடுறது அட்லீஸ்ட் படித்தாது வச்சுப்போம் விஷயப்பிய உடனே விட்டுடவோ போகிறோம் ஓ இப்படி சொல்லியிருக்கா சரி சரி சரி சரி சரி இருக்கட்டும் புத்தகத்திலே இருக்கட்டும் விஷயப்பிய பரவத்திஹி சாகி பரமோபரத்திஹி அதுவன்றோ மேலான உபரதி மேலான உபரதி தத்துவபோதத்தில் என்ன பார்த்துருக்கோம் உபரத்தின்னு சொன்னால் மக்கா ஸ்வதர்மானுஷ்டானம் ஏவ ஸ்வதர்மானுஷ்டானம்னா தன்னுடைய கடமைகளை மட்டும் செய்தல்னு அங்கே போட்டிருக்கு ஆனால் அங்கே தன்னுடைய கடமைங்கிறது சன்னியாசம் சாதாரணமாக உபரம சப்தத்துக்கு சன்னியாசம் வச்சு கர்ம சந்யாசம் வச்சு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் விட்டுடுது அதனால இது வயசான காலத்தில் பெரும்பாலும் வச்சுருக்கிறதுக்கு காரணம் வயசான காலத்தில் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா வயதான காலத்தில் வேலை செய்கிறதுக்கும் சக்தி குறைஞ்சிடும் அது மாத்திரமில்லை இதில் மனசை செலுத்தினா மரணமும் நல்ல முறையில் நமக்கு நல்லபடியாக போய் சேரலாம் ஆகையெல்லாம் போய் சேர்ந்து தான் ஆகணும் என்ன பண்ணுறது ஆகையினால் வயசான காலத்தில் பெரும்பாலும் வச்சுது அதனால் சின்ன வயசில் பண்ணுறது இல்லை வயசான காலத்தில் பண்ணுறதுக்கு தெரிஞ்சாவது வச்சுக்கணுமே வய ஒரு வயசான பிறகு நாம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணுமே வேலை செய்யறதை விடணும் இல்லாட்டி விடம்படி ஆகும் அதனால் நாமளாக விட்டுடு விஷய பராவருத்தி பரமோபரத்தி சில இன்னொரு முக்கியமான விஷயம் செயல்களையெல்லாம் விட்டுட்டு படிக்கணும் இந்த மாதிரி தத்துவ நூல்களை படிக்கணும் சமாதி அபியாச தியானங்கள்லாம் பண்ணணும் அதை தவிர வேறு எதா வேலை செய்கிறதா இருந்தால் வேலை நல்லது எல்லாம் விட சொன்னார் சொல்லி விட்டுவிட்டு அப்புறம் இதுலேயும் இல்லாமல் அதுலையும் இல்லாமல் ரெண்டும் கட்டானா மாட்டிக்கூடாது விடுறதா இருந்தால் இதுக்காக விடணும் அது வேதாந்தம் படிக்கிறதுக்காக ஞானம் அடைகிறதுக்காக மோட்சம் அடையிறதுக்காக நம்ம ஆடரே கவனிச்சுட்டே வரணும் அபரோக்ஷானுபூதி படிக்கிறோம் மோட்சத்துக்காக படிக்கிறோம் சாதுக்கள் படிக்கணும் அடிக்கடி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க நேரத்தை அதுக்காகவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த தகுதிகள் சொல்லப்படுறது இந்த தகுதிகள் எதற்காகங்கிறது மறந்துவிடக்கூடாது விடுறதில் தாற்பயம் இல்லை இன்னொன்று பண்ணுறதில் ரொம்ப தாற்பயம் அதனால நம்ம நிறைய விடாட்டாக கூட உட்காந்து வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம ஒன்றும் விட்டுவிடலை நீங்களும் எல்லாம் எவ்வளோ விட்டுருக்கீங்கன்னு தெரியும் நானும் எவ்வளோ விட்டுருக்கேன்னு உங்களுக்கும் தெரியும் ஆகாது என்ன அந்த கரணம் அடங்க துறப்பதுவே எந்த துறவிலும் நன்று ஆகையினால் நம்ம மனசு துற அகத்துறவு வேணும் அந்த அகத்துறவு ரொம்ப முக்கியம் புறத்துறவு அகத்துறவை வளர்க்கறத்துக்கு பயன்படணும் இல்லாட்டாலும் அகத்துறவை மனப்பான்மையை வளர்த்து கொண்டே வரும் இன்னர் ரனன்சியேஷன் அப்படிங்கிறாங்க இங்கிலீஷில் எக்ஸ்டர்னல் ரனன்சியேஷன் இன்னர் ரனன்சியேஷன் எக்ஸ்டர்னல் ரனன்சியேஷன் பண்ண முடியலன்னா என்ன பண்ணணும் இன்னர் ரனன்சியேஷன் பண்ணிக்கணும் வைராக்கியந்தான் சந்யாசத்தோட அடையாளம் வைராக்கியம் சந்யாச லக்ஷணம் வைராக்கியம் சன்னியாச லக்ஷணம் இந்த பைராகி பைராகிங்கிறாங்க பார்த்தீங்களா கேட்டிருக்கீங்களோ பைராகி பைராகின்னு பைராகிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை வைராகின்னு அர்த்தம் வபயோரபேதா வாபாவுக்கு பேதம் கிடையாது அதில் வேதாந்த் வேதாந்த் விவேகானந்து விவேகானந்து அது மாதிரி தான் அது பைராகி பைராகி வந்திருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் வைராக்கியம் உடையவன் இருக்கு வந்திருக்கிறாங்க அதனால தான் அவங்க ஒன்றும் ட்ரெஸ்ஸெல்லாம் ஜாஸ்தி பெருசாக போட்டுக்க மாட்டாங்க சிம்பிளாக கோமனமோ ஏதோ கட்டின்னு இருப்பாங்க ஏதோ கிடைச்ச சாப்பிட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க அதுக்கு மேலே ஒன்றும் சாமான் சேர்த்துக்க மாட்டாங்க அபரிக்கிரகம் ஆக பரமோபர்வர்த்தி விஷயப்பிய பராவருத்தி பரமோபர்வரத்தி சா அடுத்தது இதெல்லாம் விட்டுட்டா இன்னொரு கஷ்டம் என்னென்னா குளிர் வெப்பம்னால் வந்தால் என்ன பண்ணுறது அதுதான் சொல்கிறார் இதெல்லாம் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது சகனம் சர்வதுக்கானாம் திதிக்ஷா சா சுபா மதா ஒன்று ஒன்றுக்கு ஒரு விசேஷம் போட்டுடுறாரு சா சுபா திதிக்ஷா அதல்லவோ மோட்சத்தை கொடுக்குற திதிக்ஷே அப்படின்னு பெரியோர்களால் கருதப்பட்டிருக்கிறது சர்வதுக்கானாம் சகனம் எல்லா துக்கத்தையும் சகிச்சுக்கிறது புலம்ப கூடாது அது புலம்பலை கொஞ்சம் சொல்கிறேன்னா அதுக்கு பேர் தான் புலம்பல் சகனம் சர்வதுக்கானம் எல்லா துக்கத்தையும் சகிச்சுக்கிறதுங்கிறார் சகிச்சுக்கிறது பொறுத்துக்கிறது அதனால் கடவுள்கிட்ட கேட்கணுமா சஹோசி சஹோ இறைவா அனைத்தையும் பொறுத்து கொள்பவனாக நீ இருக்கிறாய் எனக்கு பொறுமையை கொடு நன்றாக சகிச்சுக்கிற சக்தியை கொடு சகிச்சுக்கிறதுன்னா என்ன இங்கே பாருங்கள் குளிரை சகிச்சுக்கணுமா குளிரை சகிச்சுக்கணும் அதுவும் அந்த காலத்துலலாம் காட்டில் போய் படிப்பாங்க இப்பெல்லாம் ஆசிரமங்கள்லாம் சௌரியங்கள்லாம் பண்ணி வாங்கோங்கிறோம் அப்போ வந்து அந்த காலத்துலலாம் சௌரியங்கள்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஏதோ வெளியில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டியது தான் கூட கொடுக்க முடியாது சாமியாக இருக்குது வந்து எனக்கு பிச்சை எடுத்து கொண்டு கொடுக்கணும் நான் சாப்பிட்டுட்டு பாடம் சொல்லிட்டு ஈ ஆசிரமத்தில் எல்லா சௌரியங்களும் பண்ணி அப்படி பண்ணினாலே ஆள் இல்லை இனி வந்து அந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்குமோ தெரியாது ஆக இதை போய் ஒருத்தட்ட போய் வேதாந்தம் படிக்கணும்னு சொன்னால் குளிரை பற்றி கவலைப்படக்கூடாது குளிர் ரொம்ப குளிராக இருக்குது இன்றைக்கி பாடம் வேண்டாமே இன்னைக்கு ரொம்ப காற்று அடிக்கிறது பாடத்தை நிறுத்தி விடலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது விடாமல் பண்ண ஏன்னா மோட்சம் அடையணுமே சம்சாரத்திலேருந்து விடுபடணுமே மறுபடியும் யார் பிறக்கிறது அந்த பயம் யார் திரும்ப திரும்ப பிறந்து திண்டாடுறது சம்சாரத்திலேருந்து விடுபட்டாகணும்னா இதுக்கெல்லாம் அபியாசம் பண்ணியாகணுமே ஆகினால இதுதான் சர்வாநாம் சகனம் திதிக்ஷா கீதையில் படிச்சிருக்கோம் மாத்தாஸ் பருஷாஸ் கௌந்தேய சீத்தோஷுதா ஆகமா பாயிநோ நித்திய தாஸ்திஷஸ்வாரத எம்ஹீன்தே தே புருஷம் புருஷ ரிஷபமது தீரம் சோம கல்பத்தை ரொம்ப அழகான ஸ்லோகம் யார் சகிச்சிக்கப்படுகிறானோ அவனுக்கு மோட்சம் நிச்சயம் சகிப்புத்தன்மை இருக்கிறவனுக்கு சா அமிர்தத்வாய கல்பத்தே சா சுபா திதிக்ஷா அது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்த திதிக்ஷை எல்லாம் பிரயோஜனமாக இருக்குன்னு ஆர்ச்சி பொறுத்துக்கிறது திதிக்ஷா அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் <पतिन, पतिन, <पतिन, भक्ति ஷ்யையைப் பற்றியும் சமதானத்தை பற்றியும் சொல்றவக்கியுத்தைக்கம் சலக்ஷே சிதிமச்சாரியு भक्ति भक्तिश्रद्धेतिश्रुता चितकाग्र्यू संलक्ष्ये सृत इद श्रद्धाक लक्षणम मुद्द वरी सामधान लक्षण रे वरी நிகமாச்சாரிய வாக்கியஷு பக்தி ஸ்ரா இது விஷ்ருதா அப்படியே சிம்பிளாக அப்படியே புரிஞ்சணும்னா நிகமன்னு சொன்னால் சாஸ்திரம்னு அர்த்தம் வேதங்கள் உபனிஷத்துக்கள் வேதங்களில் இருக்கிறதுனா உபனிஷத்துக்கள் உபனிஷத்துக்கு எழுதியிருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானம் ஆச்சாரிய வாக்கியேஷு ஆச்சாரிய வாக்கிய நிகமன்னா சாஸ்திரம் ஆச்சாரியன்னு சொன்னால் குரு வாக்கியேஷுன்னா உபதேசங்களில் சாஸ்திரம் குரு உபதேசங்களில் பக்திஹி பக்திஹினா அன்பு இது அப்படியே கைவிழி நவனியத்தில் சொன்ன மாதிரி இருக்குது பரம சர்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தையாகும் பரம சர்குரு நூல் அன்பு பற்றல் இங்கே பக்தின்னு போட்டிருக்கு பக்தின்னா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை பொய் கிடையாது நம்ம வந்து வகுப்பில் படிச்சிட்ருக்கிற விஷயம் எதுவும் பொய் கிடையாது அப்படிங்கிற ஒரு திருடமான எண்ணத்துக்கு பேர் ஸ்ரத்தான பேர் மனசில் ஒரு எண்ணம் என்ன எண்ணம் இருக்குது வேதம் வந்தெல்லாம் உண்மையைத்தான் பேசுகிறது வேதத்தில் சொல்லியிருக்கிறதோ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதோ பொய் கிடையாது அதை எடுத்து விளக்கி சொல்கிற ஆசிரியரும் பொய் சொல்லலை உண்மையைத்தான் சொல்கிறார் அப்படின்னு விவேக சூடாமணியில் சொல்லியிருக்கு சாஸ்திரசிய குரு வாக்கியசிய சத்யபுத்தி அவதாரணா இங்கே பக்தின்னு போட்டிருக்கார் பக்தி பஜனம் விஸ்வாசான்னு வியாக்கியானம் விஸ்வாசா விஸ்வாசன்னா என்னர்த்தம் நம்பிக்கை ஸ்ரத்தா இது விஸ்ருதா விசேஷேண ஸ்ருதா நன்றாக சொல்லப்பட் நன்றாக கேட்கப்பட்டிருக்கு ஸ்ர்தாங்காமஸ்ய மாத்தரம் ஸ்ரத்தா சூக்தம்னே வேதத்தில் ஒரு சூக்தம் இருக்குது அதனால்தான் தினம் தட்சிணாமூர்த்திகிட்ட நம்ம மூணு வேளையும் பிரார்த்தனை பண்ணுறோம் எங்கள் நம்பிக்கையை அசையாமல் இருக்கும்படி பண்ணு ஸ்ரத்தாம் மேதாம் யசப் பிரஜாம் வித்யாம் புத்தி ஸ்ரீயம் பலம்னு தட்சிணாமூர்த்திக்கிட்ட தினந்தோறும் மூணு வேளை பிரார்த்தனை பண்ணுறோம் அஸ்ரத்தா இது விஸ்ருதா விஸ்ருதான்னா என்ன அர்த்தம் விசேஷன ஸ்ருதா நன்றாக பெரியோர்களிடமிருந்து நம்மால் கேட்கப்பட்டிருக்கிறது ஸ்ரத்த ரொம்ப முக்கியம் ஸ்ரத்தாவான் லபத்தே ஜானம் பகவத்கீதை பதினேழாவது அத்தியாயத்துக்கு பேரே ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் சாத்விகீஸ்ரத்தா ராஜசஸ்ரத்தா தாமசஸ்ரத்தா நம்ம பார்க்குறோம் அரசியல் கட்சிகள் அந்த அரசியல் கட்சிகளில் அந்த தொண்டர்களுக்கெல்லாம் வந்து அந்தந்த கட்சி தொண்டர்களுக்கு அந்தந்த கட்சி தலைவர்களிடத்தில் ஸ்ரத்தை இருக்கா இல்லையா நம்புகிறாங்களா இல்லையா என்ன சொன்னாலும் சரி ரூவா கொடுத்துட்டா நம்புகிறாங்கிற விஷயம் வேறு ரூவா கொடுக்காட்டாலும் நம்புகிறோம் அதுதான் தாமசஸ்ரத்தை கொஞ்சமாக புத்தியை உபயோகப்படுத்த வேண்டாமா அதெல்லாம் ஸ்ரத்த அவங்களுக்கும் அது நம்பிக்கை இருக்குது கடவுள் இல்லைங்கிறது நம்பிக்கையாக அறிவா கடவுள் இல்லைங்கிறது இல்லைங்கிறது யாராக பார்த்தானா கடவுள் இருக்குங்கிறதும் நம்பிக்கே வச்சுப்போம் கடவுள் இல்லைங்கிறதும் நம்பிக்கை தான் என்ன பிரமாணம் இருக்குங்கிறதுக்காக பிரமாணம் இருக்குது இல்லைங்கிறதுக்கு என்ன பிரமாணம் இருக்குது அஸ்ர்தா நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த ஸ்லோகத்துக்கு அது அந்த சமாதானத்துக்கு லக்ஷணம் நாளைக்கு பார்க்கலாம் ஈஸ்வரோ குருராத்மே தீ மூர்த்திபேத விபாகினே வியோமபத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தே நம ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்தஜன்மங்கடாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன்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 ஹரி ஓம் ஆதிகருநாஸ்